நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மேலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ராகி சாகோ ஃபலூடா செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த ராகி சேமியா ஒரு கப் ராகி பால் அரை கப் வெல்லம் ஒன்றரை ஸ்பூன் கோகோ பவுடர் ஒன்றரை ஸ்பூன் ஐஸ்கிரீம் தேவையான அளவு நட்ஸ் நெய்யில் வறுத்தது தேவையான அளவு ஹர்ஷி சாக்லேட் சிரப் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம ராகி பால் எடுத்துப்போம் ராகி பால் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் முழு ராகி இருக்குலையே அது அஞ்சு மணி நேரம் தண்ணியில் ஊற்றி ஊற வச்சிட்டு அதை எடுத்து தேங்காய் அரைச்சி நம்ம பால் எடுப்போம்லே அதே மாதிரி இதை திக்காக பால் எடுத்து வச்சுக்கணும் அந்த ராகி பாலில் வந்து கொக்கோ பவுடர் சாக்லேட் பவுடரும் இந்த வெல்லமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் வேகவச்ச ராகி சேமியாக இருக்குல்லையோ அதை எடுத்துப்போம் இந்த ஃபலூடா ரெடி பண்ணுறதுக்கு நீளமான கிளாஸ் எடுத்துக்கலாம் அதில் வந்து முதல்ல அந்த ராகி சேமியாக கொஞ்சம் போட்டுடுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாம் அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் ரெண்டு டேபிள் போட்டுடுவோம் அதுக்கு மேலே